ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலிருந்து நம்முடைய தர்மங்களை வரிசையாக பார்த்துனு வரும் அந்த வரிசையில் இதுவரை ஆவஹ்திஹோமஹா என்கிற தலைப்பில் ஆவஹிஹோமம் செய்ய வேண்டிய முறை அந்த ஹோமத்தில் நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களுடைய பெருமைகள் இவைகளை விரிவாக தெரிஞ்சுட்டோம் அடுத்ததாக சம்ஸ்காரங்கள் என்கிற தலைப்பில் நாற்பது சம்ஸ்காரங்களை வரிசைப்படுத்தி பார்க்க போகிறோம் அதாவது சம்ஸ்காரங்கள் என்பது என்ன அந்த சம்ஸ்காரங்கள் எத்தனை விதமாக இருக்குது அதை எந்தெந்த காலத்தில் செய்யப்படணும் யார் செய்யணும் அதை செய்வதனாலே பலன் யாருக்கு அந்த ஒவ்வொரு சம்ஸ்காரங்களுடைய பெருமைகள் என்ன அதில் நாம் உபயோகிக்கக்கூடியதான மந்திரங்களுடைய அர்த்தங்கள் சரியான காலத்தில் அந்த சம்ஸ்காரங்களை செய்ய முடியாவிட்டால் எப்பொழுதும் அதை செய்யலாம் இது போன்ற விஷயங்களை ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த சம்ஸ்காரங்கள் என்பதுதான் நமக்கு மிகவும் அடிப்படை நமக்கு இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் எதற்காக வேதம் நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திக்கிறதுக்காகத்தான் இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் சம்ஸ்காரஹா அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னா சம்ஸ்காரஹான்னா சுத்தம் செய்வது அப்படின்னு அர்த்தம் அல்லது செம்மைப்படுத்துவது அப்படின்னு அர்த்தம் தமிழில் சொன்னார் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்துவது அப்படிங்கிறதுனாலே தான் அதற்கு சம்ஸ்காரகா அப்படின்னு பெயர் வச்சிருக்கா இது அனைத்து வஸ்துக்களிலுமே இருக்கு இப்போ தங்கத்தை எடுத்துக்கொண்டால் நாம் பூமியிலிருந்து தங்கத்தை எடுக்கிறோம் மண்ணிலிருந்து தங்கத்தை எடுக்கிறோம் எடுத்து அந்த தங்கம் என்பது தேஜஸ் சக்தியாக இருக்குது தேஜஸ்ன்னா அக்னியினுடைய சக்தியாக தங்கம் இருக்குது அந்த தங்கத்தை நாம் எடுத்து அப்படியே நாம் உபயோகிக்க முடியாது அந்த தங்கத்தை மதிப்புள்ளதாக செய்யணும் அதாவது அதில் உள்ள கழிவுகளை அகற்றணும் அதை சுத்தப்படுத்தணும் அதை ஒரு ஆபரணமாக தயார் பண்ணணும் மற்ற அதை ஒரு ஆபரணமாக தயார் செய்து அதை நாம் உபயோகிக்கணும் இது போல தான் ஒவ்வொரு வஸ்துவும் ஒரு காய்கறி வாங்குகிறோம் அப்படின்னா உடனே நேரடியாக வாங்கி அப்படியே போட்டு சமைக்க முடியாது காய்கறிகளை வாங்கியதும் அதை அலம்பணும் பிறகு அதை நமக்கு தேவையான அளவு நறுக்கணும் இன்னொரு தடவை அலம்பணும் இப்படியெல்லாம் செய்வதற்கு தான் சம்ஸ்காரகான்னு பெயர் இதற்கெல்லாம் சம்ஸ்காரம்னு பெயர் அதே போலதான் ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்தில் வந்து பிறப்பதற்கு காரணம் அவரவர்களுடைய கர்மா அப்படின்னு உபனிஷத் காண்பிக்கிறது அந்த கர்மா புண்ணிய இந்த மனித பிறவி நமக்கு கிடைக்கிறது பாபகர்மாவாக இருந்தால் மற்ற பசு பக்ஷியாதிகள் ஜென்மா கிடைக்கிறது இந்த நாம் எடுத்த இந்த மனுஷென்மா என்பதுதான் அனைத்து பிறவிகளுக்கும் ஆதாரமாகவும் அனைத்து பிறவிகளையும் காப்பாற்றுவதற்காகவும் உள்ளது இந்த மனுஷென்மா அதனால தான் மனுஷ ஜென்மாவில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் மனுஷென்மாவுக்கும் மனுஷனுக்கும் மற்ற பிராணிகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற போது போஜனே சஜனே செய்வ பிரஜோத்பாதன கர்மசு சமானபாவோ பூதானாம் சாப்பிடுவது தூங்குவது பிரஜைகளை உற்பத்தி பண்ணுவது இவைகளெல்லாம் ஒன்றும் வித்தியாசமில்லை மற்ற பிராணிகளுக்கும் பசு பக்ஷிகளுக்கும் மரம் செடிகொடிகளுக்கும் மனுஷனுக்கும் ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் மனுஷனை மிகவும் உயர்ந்ததாகவும் காண்பிக்கிறது தர்மஜேவன் அரபரஹா தர்மம் பண்ணுறது அப்படிங்கிறது மனுஷியனால் மாத்திரம்தான் சாத்தியம் மற்ற பசுபக்ஷிகள் நினைச்சாலும் தர்மம் பண்ண முடியாது மனுஷனால் மாத்திரமே தர்மம் பண்ண முடியும் தர்மம் அப்படின்னா அவரவர்களுடைய கடமைகள் அந்த கடமைகளை தான் தர்மம் அப்படின்னு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது வேதமும் அதை தான் சொல்கிறது இந்த தர்மம் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு அதிகாரம் வேணும் அப்படிதானே ஒரு இடத்துல போய் ஒரு உத்தியோகம் பண்ணணும் ஒரு வேலை பார்த்து நாம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அடிப்படையாக சில தகுதிகள் நமக்கு வேணும் முறையாக படித்திருக்கணும் மற்றவர்களிடத்துல பழக தெரியணும் நாம் செய்ய போக வேலை தெரியணும் நமக்கு முழுமையான மனசு இருக்கணும் இவ்வளவும் இருந்தால்தான் நாம் ஒரு இடத்துல உத்தியோகம் பார்த்து சம்பாதிக்க முடியும் அந்த தகுதியை நமக்கு ஏற்படுத்துறது தான் இந்த சம்ஸ்காரங்கள் நாம் செய்ய வேண்டியதான கடமைகள் தர்மங்களுக்கு ஒரு தகுதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த சம்ஸ்காரங்கள் இந்த சம்ஸ்காரங்கள் நாற்பது சம்ஸ்காரங்கள் என்று சொல்லப்படுறது நாற்பது சம்ஸ்காரங்கள் நம்முடைய வாழ்நாளில் சொல்லப்படுறது வாழ்ந்து முடிச்ச பிறகு நாலு சம்ஸ்காரம் மற்றும் நாற்பத்தி நாலு சம்ஸ்காரங்கள் சொல்லப்படுது இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் என்னென்ன அதை நம் மகரிஷிகள் எப்படி காண்பிச்சிருக்கா இந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் செய்வதனால நமக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத நாம் விரிவாக தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் அனைவரும் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இந்த சம்ஸ்காரங்கள் சிலது தகப்பன் பையனுக்கு செய்யணும் சிலது தானே செய்துக்கணும் இப்படி பிரிவுகள் இருக்குது சம்ஸ்காரங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிற பொழுதும் இது யார் யாருக்கு செய்யணும் இதனால் வரக்கூடியதான பலன் யாருக்கு அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இப்போ உபநயனம்னு நடக்கிறது இந்த உபநயனம் பண்ணுறதுனால இந்த உபநயன பலன் யாருக்கு பையனுக்கா அதை செய்து வைக்கக்கூடியதான தகப்பனுக்கா அப்படிங்கிறதெல்லாம் இப்படி ஒவ்வொரு சம்ஸ்காரத்திற்கும் பலன் யாருக்கு அப்படிங்கிறதெல்லாம் அங்கங்கே நமக்கு மகர்ஷிகள் காண்பிச்சிருக்கா இந்த சம்ஸ்காரங்களை வரிசைப்படுத்தி இதெல்லாம் ஏன் செய்கிறோம் என்பதை தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த சம்ஸ்காரங்களெல்லாம் நம்முடைய வாழ்நாளில் மிகவும் முக்கியம் இந்த சம்ஸ்காரங்கள் இல்லைன்னா அவனுக்கு விராத்தியஹா அப்படின்னு பேர் நிகண்ட்டுவில் விராத்திய சம்ஸ்காரஹீன சாத் அப்படின்னு நிகண்ட்டு சொல்கிறது சம்ஸ்காரஹீனஹா விராத்தியஹா இந்த சம்ஸ்காரங்கள் இல்லாதவனுக்கு விராத்தியன் அப்படின்னு பேர் விராத்தியன்னா எந்தவொரு காரியத்திற்கும் அதிகாரம் இல்லாதவன் அப்படின்னு அர்த்தமாகிறது ஆகினாலே இந்த சம்ஸ்காரங்கள் என்பது அடிப்படையாக நமக்கு மிகவும் தேவை இந்த சம்ஸ்காரங்களை ஒவ்வொன்றாக அடுத்தடுத்த உபன்யாசங்களில் பார்ப்போம்